பாடம் 111 இமாம் சப்தமிட்டு ஆமீன் கூறுவது ஆமீன் என்பது பிரார்த்தனை ஆகும் என்று அத்தா குறிப்பிட்டார்கள் இபனு சுபை அதி அல்லாஹ் மற்றும் அவரை பின்பற்றி தொழுவோர் பள்ளிவாசல் எதிரொலிக்கும் அளவுக்கு ஆமீன் கூறுபவர்களாக இருந்தனர் அபோஹரேரார் அலி அல்லாஹர்கள் இமாமை அழைத்து ஆமீன் கூறும் வாய்ப்பை எனக்கு தவறும்படி செய்துவிடாதீர் என்று கூறுவார்கள் அதாவது ஆமீன் கூறும் அளவுக்கு மாமூம்களுக்கு அவகாசம் தந்து அடுத்த அத்தியாயத்தை ஓதுவீராக என்பது இதன் கருத்து இபுன் உமர் அதி அல்லாஹூனவர்கள் ஆமீன் கூறுவதை விடாமலும் ஆமீன் கூறுவதில் ஆர்வம் ஊட்டுபவர்களாகவும் இருந்தனர் இதில் நிறைய நன்மைகள் இருப்பதாக அவர்கள் கூற நான் என்று நாபியூ